ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு புராணங்களிலும் வியாசாச்சாரியால் தர்மங்களை காட்டக்கூடியதான விதங்களையும் எந்தெந்த புராணங்களிலே என்ன விதமான தர்மங்களை நமக்கு விசேஷமாக காண்பிக்கிறார் என்கிறத பார்த்துன்னு வரும் அதிலே நாம் பதினைந்தாவது புராணமான மத்ஸ்ய புராணத்திலே சொல்லக்கூடியதான விஷயங்களை பார்க்கிறோம் இந்த பதினெட்டு மகாபுராணங்களுக்குள்ளேயும் மத்ஸ்யராணத்திலே விசேஷங்கள் அதிகமாக சொல்லப்படுறது முக்கியமாக ஜோதிஷ சம்பந்தமான தகவல்கள் நிறைய காணப்படுறது வேதத்திற்கு ஒரு அங்கம் ஜோதிஷம்ங்கிறது அந்த ஜோதிஷம் என்கிறது என்ன நாம் அந்த கிரகங்களை எப்படி ஆராய்ச்சி பண்ணி பலன்களை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இந்த புராணம் நிறைய தகவல்களுடன் மேலும் தண்டனை விஷயமாக சொல்கிற பொழுது தண்டனைகள் நான்கு விதமாக இருக்குது சாமதான பேத தண்டம்னு நான்கு இந்த நான்கு பிரிவுகளையும் விரிவாக இந்த மத்ய புராணம் சொல்கிறது சாமதான பேத தண்டம்னு நான்கு இந்த நான்கனுடைய குறிப்புகள் சொல்கிறது மேலும் வாஸ்து புருஷ பூமியிலே வாஸ்து ஒரு தெய்வம் இருக்கு அந்த தெய்வத்தினுடைய ஸ்வரூபம் வாஸ்து புருஷ இந்த வாஸ்துபுருஷனுடைய ஆவிர்வாவம் இவைகள் இந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதை அடிப்படையாக கொண்டு நாம் எப்படி வீடுகளை நிர்மாணிப்பது அப்படிங்கிறத இந்த புராணம் காட்டுறது இந்த புராணத்தில் ஒரு சுவாரஸ்யமான தகவலும் இருக்குது நடுவில் அதாவது ஒரு மகர்ஷிக்கும் ஒரு ராட்சசனுக்கும் யுத்தம் வருது அந்த ராட்சசன் யுத்தம் பண்ணுறதுக்காக வரான் தர்மயுத்தம் பண்ணுவோம் நாம் இருவரும் அப்படின்னு சொல்லி யுத்தம் ஆரம்பிக்க போகிறது அப்போது அந்த மகர்ஷி சொல்கிறார் உனக்கு பாரியா குழந்தைகள் எங்கே இருக்கா அவர்கள் பக்கத்தில் தான் இருக்காளா தள்ளி இருக்காளான்னு விவரங்கள் எல்லாம் கேட்டுட்டு யுத்தம் ஆரம்பிக்கிறார் அப்படி சொல்லும் அவன் சொல்கிறான் இல்லை என்னுடைய பத்தினி இப்போது என்னோடு இல்லை என்னுடைய மனைவி என்னோடு இல்லை பிறந்த வீட்டோடு போயிட்டாள் அப்படின்னு சொல்கிறான் அந்த ராட்சசன் இந்த நாளில் டைவர்ஸுன்னு சொல்கிறோமே இதை தான் சொல்கிறானோன்னு தோன்றது அப்படி போயிட்டா பிறந்தாத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மகர்ஷி நீ யுத்தம் பண்ணுறதுக்கு லாயக்கு இல்லைன்னு விட்டார் அவர் நீ யுத்தம் பண்ணக்கூடாது ஏன்னா நீ தர்மயுத்தம் பண்ணுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை நான் ஆயுஷ்காலம் முடிய நான் வச்சு காப்பாற்றுறேன்னு நீ ஒரு பெண்ணை வாங்கினட்டும் பிறந்தாத்துக்கு நீ எப்படி அனுப்பினே நீ பிராயசித்தம் பண்ணினு வந்தால்தான் நான் உன்னோடு யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மகரிஷி சொல்கிறார் இந்த சரித்திரம் ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த மச்சபுராணத்தில் காணப்படுறது அப்படி அந்த மகரிஷி சொல்கிற பொழுது தாரம் வெத்திக் மனைவியை கைவிட்டவன் நீ என்ன பண்ணணும் தெரியுமோ இல்லையோ அப்படின்னு அவனுக்கு பரிகாரத்தை சொல்லி அனுப்புகிறார் அந்த மகரிஷி கராதினம் பகிர்லோம அதாவது நீ பாரியை ஒதுக்கி வச்சுட்டேன் நீ கழுதியினுடைய தோலை மேலே போற்றிண்டு நான் பத்னியை ஒதுக்கி வச்சுட்டேன் எனக்கு பிக்ஷை போடுங்கோ நான் பத்னியை ஒதுக்கிட்டேன் எனக்கு பிக்ஷை போடுங்கோன்னு ஏழு வீடுகளில் போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுட்டு வா அப்புறம் நாம் யுத்தம் பண்ணுவோம்ங்கிறார் அவர் இதை தான் தர்மசாஸ்திரமும் நமக்கு காண்பிக்கிறது எக்காரணமும் ஒரு காரணமும் இல்லாமல் ஒருவன் பத்தினியை ஒதுக்கி வைக்கக்கூடாது அவளுக்கு நம்மை பிடிக்காமல் போனாலும் கூட நாம் தகுந்தாற்போல் அவளிடம் நடந்து கொள்ளணும் ஆபஸ்தம்பருங்கிற மகர்ஷி சொல்கிற பொழுது தாரவியதிக்ரமி கராஜினம் பகிர்லோம பரிதாய தாரவியதிக் கிரமினே பிக்ஷாமிதி சப்தாகாரானி ச சரேத் அப்படின்னு ஆபஸ்தம்பர் ஆறு மாத காலம் தினமும் ஏழு வீடுகள் ஏழு வீடுகளில் போய் பத்தினி இப்போ என்னோடு இல்லை ஆகையினாலே நீங்கள் எனக்கு பிக்ஷை போடுங்கோன்னு வெளியில் சொல்லி சாப்பிடும் ஆறு மாதம் வரையிலும் அப்படி செய்தால் அந்த பத்னி உன்னை வந்து சேர்ந்துவிடுவாள் இல்லை சேரல்ல அப்படின்னா அதற்குன்னு உள்ள பரிகாரங்களை நீ செய்துக்கணும் அப்படின்னு மகரிஷிகள் தர்மசாஸ்திரத்தில் இதை காண்பிச்சுருக்கா இதே ஒரு சரித்திரம் மூலமாக நமக்கு இந்த மத்ஸ்ய புராணம் சொல்கிறது ஒரு சுவாரஸ்யமான தகவல் அதேபோல் புண்ணிய கர்மாக்கள் என்னென்ன பாபகர்மாக்கள் என்னென்ன புண்ணிய வேண்டிய கர்மாக்களை விட்டதினால் என்ன விதமான பரிகாரங்களை செய்துக்கணும் பாபகர்மாவை செய்ததுனால் என்ன பரிகாரங்களை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இந்த மத்ய விரிவாக காண்பிக்கிறது மேலும் சத்யவான் சாவித்ரி விவாகம் இந்த மத்ய புராணத்திலே சூரியனுடைய விவாகம் மத்திய புராணத்திலே விரிவாக சொல்லியிருக்கு கௌரி பரமேஸ்வர விவாகமும் மத்சிய அப்படி மத்ய புராணத்தில் புது விதமான தகவல்கள் நமக்கு நிறையா தென்படுறது இந்த மத்ய புராணத்தை தினமும் கொஞ்ச நேரமாவது ஸ்ரவணம் பண்ணணும் இந்த மத்ஸ்ய புராணத்தை சிரவணம் பண்ணுறதுனாலேயே பதினெட்டு புராணங்களையும் ஸ்ரவணம் பண்ணின புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்னு இந்த மத்ய புராணம் சொல்கிறது புராண ஸ்ரவணம் எப்படி பண்ணணும் எந்த இடத்துல எப்படி போய் நாம் அமர்ந்து இந்த புராணங்களை கேட்கணும் அப்படிங்கிறத மத்யபுராணம் ஒரு அத்தியாயம் மூலமாக காண்பிக்கிறது ஃபலின்னு சொல்கிற பொழுது அமெரிப்பு புராணா பாதமேகம் படேத்துயா பட்டேத்துயா சோபி விமுக்தாபா நாராயணசாஸ்பேதி நூனம் அனங்கவத் திவ்யவீ சராணமே தகலம் ரகசியம் ஸ்ரத்தான்விதா புண்ணியமிதம் ஸ்ருணோதி சச்சாஸ்வமேதாவபிரதாவிரபாவம் ஃபலம் சமாபனோதி ஹரப்பிரசாதாத் யார் இந்த புராணத்தை சிரவணம் பண்ணுறாலோ ஒரு வரியாவது கேட்கிறாலோ அவர்களுக்கு தேகத்தில் உள்ள பாபங்கள் அவ்வளவும் போகிறது நாராயணனுடைய ஸ்வரூபம் தென்படும் திவ்யவபு சுகீசியாத்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் வியாதியே உடம்பில் ஒட்டாது அப்படிப்பட்ட புராணம் இந்த மத்ஸ்ய புராணம் அனைத்து இரகசியங்களையும் உள்ளடக்கியது ஸ்ரத்தையோடு கூட யார் இந்த புராணத்தை சிரவணம் பண்ணுறோ சஜாஸ்வமேதாவபிரதப்பிரபாவம் அஸ்வமேதம்னு ஒரு யாகம் அந்த அஸ்வமேதம்ங்கிற யாகம் இந்த கலியிலே செய்ய முடியாது கலி மகரிஷிகள் இந்த கலிகாலத்தில் சில காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதற்கு கலிநிஷேதம்னு கலி பெயர் அதிலே இந்த அஸ்வமேதங்கிற யாகமும் வருது இந்த அஸ்வமேதம்ங்கிற யாகத்தை கலியில் செய்ய முடியாது ஆனால் அந்த அஸ்வமேத பலன் நமக்கு கட்டாயம் தேவை எப்படி அந்த பலனை அடையிறதுன்னா பலம் சமாபனோத்தி ஹரப்பிரசாதாது இந்த மத்ய புராணத்தை சிரவணம் பண்ணுறதுனால அஸ்வமேதம்ங்கிற யாகத்தில் அவபுருத ஸ்நானம் பண்ணின பலன் கிடைக்கிறது அப்படின்னு இந்த மத்ய புராணத்தினுடைய பெருமை விரிவாக காணப்படுறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்